றி நன்றாக பேச வராதவர்கள் இந்த திருப்பதிகத்தை ஓதினால் நல்ல வாக்கு சுத்தம் வரும் பூசுவதும் வெண்ணூறு என்ற மாணிக்க வாசகர் திருவாசகம் திருச்சி சம்பரம் பூசுவதும் வெண்ணூறு புண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறிபோனுங் காணேடீ பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டு என்னை ஈதனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சழலோ என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீதன் துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்டீ மண்ணு கலை துன்னு பொருள் மறை தன்னையே கோவணமா தன்னையேயே கோவணமாச்சாத்தின்கான் சாடலோ கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காயு உலகனைத்தும் கற்பொடிகான் சாட அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை மயனங்கள் மாயா மடுச்செய்தான் காணேடி நயனங்கள் ஒன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கும் தாழ் குடலாய் சாடலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர்தம்மை தொலைத்ததுதான் என்க்கன வந்தவர் தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகை தலை அருளினன்கான் சாடலோ அலரவனும் மாலவனும் அறியாவே அழலு ரூவாய் நின்றதுதான் என்னடி நிலமுதற்கீழ் அண்டமுற இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார் காஞ்சாடலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சளமுகத்தால் அவன் சடையில் பாயுமதி என் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலே தரணி எல்லா பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாடலோவோ கோலாலமாகி குறை கடல்வாய் அன்று எடுந்த ஆளால முண்டான் அவன் சதுர்தான் என்டி அவன் சதுர்தான் என்னேடி உண்டிலேல் அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காஞ்சாடலோ தென்பால் உகந்தாடும் தில்லைச்சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனே பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகை விடுவர் காஞ்சாடலோ தானந்தமில்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அடுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அடுத்துவித்த திருவடிகள் ங்காயிதவம் நரம்போடு எலும்பு அணிந்து கங்காளம் தோல் காதலித்தான் காணேடி கங்காளம் ஆமா கேள் காலாந்தரத்திருவரு தங்காலம் செய்ய கரித்தனன் காஞ்சானோ காணார் புலித்தோல் உடை தலை ஊர் காடுபீ ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவாரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோம் வழியடியா தாடனோ மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண்திருவை உலகரிய தீவேட்டான் என்னுமது என் உலகரிய தீவேளாது ஒழிந்தனேன் உலகனைத்தும் கலை நவிந்த பொருள்களெல்லாம் கலங்கிடுங்கான் சாடலோ தேன்புக்க தன்பணேசூ தில்லை சிற்றம்பரவன் நட்டம் பயிலும் அது நட்டம் பயந்திலேன் தரணி எல்லாம் வேர்க்காடி கூட்டாங்கான் சாடலோ கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏராதே இடபம் உகந்து ஏறியவாறு எனக்கு அரிய எம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தடலெரித்த அந்நாடில் இடபமதாய்த் தாங்கினான் திருமால் காண் சாடலோ நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி அன்றாலின் கீழிருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் உறம் மூன்றும் கூட்டோடே சாழலோ அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பரிதிரியும் நம்பனையும் தேவனன்று நண்ணுமதி என் நம்பனையும் ஆமா கீழ் நான் மறைகள் தாமரிய எம்பெருமான் ஈசா என்று எத்தின காண் சலமுடைய சலந்தரந்தன் உடல் நல்லாழி நலமுடைய நாரணற்கன்று அருளியவாரியேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அறநடிக்கு அலராக ஆழி அருளினன் காண் சாடலோ அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரியை எம் வேடி பெருமான் ஏதுடுக்கு அங்கு ஏதமுது செய்திடனும் தம் பெருமை தானறியா தன்மை என்கான் சாடலோ அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா இருந்தவருக்கு அருளுமது